الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله والصلاه والسلام على مَن اكمل الله اكتمال الاطهار على سيدنا وحبيبنا وقرة عيوننا سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين ما بعد فيقول الله تبارك وتعالى في كلامه القديم الله بسم الله الرحمن الرحيم சர்வ புகழம் போல்சியும் உள்ள சாகத்தம் நடக்க போடல இவ்வுலகிலேயே சத்தியத்தை நிலைநாட்ட வந்த நம்பிமார்களில் இறுதியாக ஒன்று விதித்தும் மேலான முகமது சலப்பா அலிஸ்வல்லாம் அவர்கள் மீதிலும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த அடுத்து அத்துணை நல்லடியார்கள் மீதிலும் சாந்தி சமாதானம் என்றனும் இடவற்ற உயர்ந்த நீயத்தோடு வந்தமர்ந்திருக்கும் இஸ்லாமிய நெஞ்சங்களே அல்லாஹூ உலக வாழ்க்கையில் இவ்வுடிகளை எடுத்து நமக்கு ஏவி அபடியங்களை எடுத்து நடக்குமாறும் எதை தவிர்ந்து நடக்குமாறு நம்மை விலக்கி இருக்கிறானோ அபடியங்களை தவிர்ந்து நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் செய்து கொள்கின்றேன் பத்த பூவா விண்ணிற்குரிய சகோதரர்களே அல்லாஹு மகானோ வசாலா குரானில பலவிதமான சம்பவங்களை அல்லஹு மகானோ சாலா குரஹானிலே சொல்லி இருக்கிறான் அதுல அல்லாஹ் மகானோ வசாலா ஒரு ஊரை பற்றிய ஒரு சம்பவத்தை சொல்றார் قَدَرَبَ اللَّهُ مَثَلًا صَرِيحًا كَانَ آمِنَةً مُطْمَئِنَّةً اللَّهُ سُبْحَانَهُ وَتَعَالَى قُرْآنَ ல ஒரு ஊர பற்றி ஒரு ஊர பற்றி ஒரு சம்பவத்தை சொல்றாங்க இந்த ஊர் மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா விசேஷமாக இரண்டு விதமான நிம்மத்துகளை கொடுத்திருந்தாங்க ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் தேவையான அத்தியாவசியமான இரண்டு நிம்மத்துகள் அதிலே முதலாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவர்களுக்கு செக்யூரிட்டி பாதுகாப்பு இவர்களுக்கு இரண்டு விதமான பாதுகாப்பு பாதுகாப்புல இரண்டு விதமான பாதுகாப்பை இந்த ஊர் மக்களுக்கு அல்லாவுக்கு மகன்கால கொடுத்தார் எப்படியான பாதுகாப்பு என்றால் ஆமினசன் முத்து மஹிந்தா என்று சொன்னால் பாதுகாப்பு அந்த ஊர் மக்களுக்கு யாரும் பண்ண மாட்டாங்க அப்படியான ஒரு பாதுகாப்பை கொடுத்தான் அதே போல பாதுகாப்புல இரண்டாவது வகை முகம இன்னான் உள்ளத்துடைய அமைதி உள்ளத்துடைய அமைதி உள்ளத்துல எந்த பயமும் இல்லை எங்களை இந்த ஊர்ல இருந்து யாருமே வெளியே அனுப்ப மாட்டாங்க எங்களை யாருமே விரட்ட மாட்டாங்க இப்படியான ஒரு பாதுகாப்பான ஒரு நிம்மத்தை அல்லவுக்கு பகனால ஒரு ஊர்வாசிகளுக்கு கொடுத்திருந்தாங்க இரண்டாவதாக குஹாமின் புள்ளி மகா அவர்களுக்கு ஏனைய ஊர்களிலிருந்து பல உணவுகளை அந்த ஊருக்கு எடுத்து வரக்கூடிய ஒரு நிம்மத்தையும் அல்லவுக்கு பகனத்தால கொடுத்தாங்க அப்ப இரண்டு விதமான நேமம் ஒன்று பாதுகாப்பு ஏற்றுக்கொள்ளல அந்த ஊர் மக்கள் என்ன செஞ்சாங்க இறைவனுடைய நியமனத்துக்கு மாற்றம் செஞ்சாங்க மேலாண் போவர்களே இந்த ஊரை பத்தி சொல்லும் பொழுது முக்கசிர்கள் இந்த ஊர் இந்த ஊர் சொன்னால் மக்கா என்பதாக வேதனை அடித்தார்கள் இதனால அவரானுக்கு பதிலாக இரண்டு விதமான நிசுமத்துல சோதனைகளை கொடுத்தாங்க போனதற்க ஏழு வருஷம் பஞ்சத்தை அல்லாவுக்கு பானத்தலை ஏற்படுத்தினார் திங்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல எந்த அளவுக்கு அவர்கள் சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமில்லாம பசியின் காரணமாக வானத்தை பார்ப்பாங்க மேகத்தை பார்ப்பாங்க பசியின் காரணமாக மேகத்துடைய கலர் கூட அப்படி கருப்பாக தெரிகிற அளவுக்கு அல்லாவுக்கு மகான இரண்டாவதாக எங்களை இது இறைவனுடைய சோதனை அல்லாஹு மகாணவத்தால கொடுத்த நேம் பாதுகாப்பு கொடுத்தான் அல்லாவுக்கு நன்றி செலுத்தல்ல இப்ப அல்லாவு மகனால பஞ்சத்தையும் பயத்தையும் கொடுத்தான் வேறொரு ஆயத்துல அஞ்சு விதமான சோதனைகள் அல்லாஹ் சொல்றாள் எந்த அஞ்சு விதமான சோதனை முதனாவது அல்பவ் பயாவுக்கு உள்ளத்துல போடுவார் வல்ஜூ பசி பத்தினி அல்லாவது அதற்கொண்டு சோதிப்பான் வனப்பு இன்பினால் அமுுவாள் உயிர் சேதங்களை கொண்டு அல்லாஹ் சோதிப்பார் பழங்கள் கனிவர்க்கங்கள் இதை எல்லாத்தையும் நாசமாக்குறதால சோதிப்பார் சோதனைகளை பத்தி அல்லா சுகான சொல்றாங்க சொல்லிட்டு எங்களுக்கு அல்லாஹு இப்படியான கட்டங்கள் வந்தா நீங்க என்ன செய்யறது சோதர்களே இந்த சோதனை எல்லாத்தையும் முன்னோக்கிய ஒரு நிலையில தான் நாங்க இன்றைக்கு இருந்து ி முதலாவதாக அல்லாஹ் மகானோ தலை சொன்னால் நிதானம் பொறுமை என்ன செய்யும் நிதானத்தையும் பொறுமையும் அவசரப்படக்கூடாது எந்த விஷயத்திலையும் அவசரப்படக்கூடாது நாங்கள் ஏதாவது அவசரப்பட்ட ஏதாவது ஒருவாங்க எல்லாத்தையும் மல்லா சோதித்தார் ஆய்சநாய் கேட்ட யாரும் இது என்ன நியாயம் நல்லவர்களையும் அல்லா ஏன் சோதிக்க அப்ப நபிசதல்ல சொன்னார்கள் சுண்ணது அவனுடையாலும் <Sessant> <Sessant> நான் சொன்னத போல நாங்க யாரும் அவசரப்பட்டு ஏதாவது காரியத்தை செஞ்சால் கிருஷ்ணாசுரியவர்களாக ஆகினால் எங்களை கொண்டு முழு மனித சமுதாயமும் முஸ்லிம் சமுதாயமும் பாதிக்கப்படும் இதனால நல்லா இல்ல ஒரு துவாவை சொல்லித்தார் அடிக்கடி ஓத வேண்டிய துவா ரப்பனா தல்லில் தாழ்லா கிருஷ்ணாவை பத்தி அல்ல அறுபது இடங்கள்ல சொன்னார் சோதனையை பத்தி குழப்பங்களை பத்தி அறுபது இடங்கள்ல சொன்னார் இந்த துவுடைய சுருக்கம் என்ன தெரியுமா எங்கள் மூலமாக நாங்க செய்யக்கூடிய காரியங்கள் மூலமாக இந்த முஸ்லிம் சமுதாயத்தை சோதிச்சிடாது ஒன்று இரண்டாவது அநியாயக்காரர்களால எங்களை சோதிச்சிடாரு ரெண்டு விஷயங்கள் பிக்கலாம் ஏதாவது சொல்ல ஏதாவது இறக்கப்பட்டதன் பின்னால இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் ரெண்டு பேரும் பிறக்கிறாங்க இப்ப இந்த ரெண்டு பேரும் என்ன செய்றாங்க ஒரு சதத்தா கொடுத்தாங்க சதத்தா சொன்னா இந்த காலத்துல மாதிரி அல்ல காத மனிதராக்கூடிய காலத்துல எப்படி சதக்கா அந்த சதக்காவ ஒரு வெட்ட கொண்டு போய் முன்னு க வைக்கிறேன் உதாரணத்தை சொல்லுவோம் நான் ஒரு ஒரு என்னது ஒரு அரிசி பேக நான் சதக்காசிய போகிறேன் இப்ப அந்த அரிசி பேகை கொண்டு வந்து முன்னு க நான் பார்த்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வந்து அந்த அரிசி பேகை திங்கிட்டு போயிடுது அப்படி சிந்திட்டு போனால் என்னுடைய சதக்காவ அல்லா கபுள் செஞ்சான் இப்ப வாரத்திலிருந்து சதக்காவ சாப்பிடல்ல இப்ப என்ன அடையாளம் ஹாபியுடைய சதக்காவ அல்லா ஏற்றுக்கொண்டால் ஆபிலுடைய சதக்காவ அல்லா ஏற்றுக்கொள்ள இப்ப இவருக்கு பொறாம வந்துட்டு யாருக்கு சொன்ன வார்த்தலா உள்ளவர்களுடைய நீட்டுக் கொள்வார் என்ற ஒரு வார்த்தையை பாதிச்ச உடனே இவர் கோவம் தாங்கிய நாம என்னுடைய சகோதரனை கொலை செஞ்சேனே என்று சொல்லி உள்ளத்துல ஒரு பயன் வந்துட்டு இப்ப என்ன செய்யறாரு இப்ப ஹாபின் உடைய அந்த ஜனாதாவை தூக்கி கொண்டு இப்ப திரியுறாரு இப்ப இத என்ன செய்யறது கொலை செய்யப்பட்டவர் ஏ உலகத்துல நடந்த முதலாவது மைய வாடியும் இல்ல இவரை என்ன செய்யறது இப்ப அல்லாவு தாலா அல்லாஹு அனுப்பி வைக்கிறார் ஒரு காக ஒரு செட்ட ஒரு காகத்தை தூக்கி கொண்டு வருது தூக்கி கொண்டு வருது வந்து அந்த அந்த அந்த காலால, படிச்சு கொடுக்கிறார் இப்ப என்ன செய்யறாங்க இவர்களும் கபரை தோண்டி அடக்கம் செய்யறாங்க எ லட்சம் கொலைகள் நடக்குதோ எல்லா கொலைகளுடைய இந்த காவிரி தியாமல் ஏற்படுத்தால் கபழுக்கு வந்து சமூகத்தில குழப்பத்தை உண்டு பண்ணி கித்னாவை உண்டு பண்ணி சமுதாயத்தையே மாட்டி இன்னைக்கு சமுதாயமே சீரழிய அளவுக்கு சமுதாயத்தை உலகத்தில் நடக்கூடிய என்னென்ன நடத்தோ எல்லா பாவங்களும் அதனால கபு பொறுமை நிதானம் து மக்கூடியவாங்களே இப்ப பின்னாக்கள் வரக்கூடிய நேரத்துல முதலாவதாக பொறுமையும் நிதானமும் அவசியம் இரண்டாவதாக இன்றைக்கு நாங்க எல்லாரும் ஒரு சர்வசாதாரணமாக நினைக்கிறோம் என்ன தெரியுமா சில துவாக்கள் அல்லாவது மகான சாலா புறாங்க சொல்லிட்டாரா காரணம் பொறுமையுடைய சமயத்துல அல்லாவு மனத்துல என்ன சொல்றார் இவர்களுக்கு உடனே சொல்லுவாங்க அல்லாஹ் புராண சொல்றார் இந்நாள் இல்லாஹி ஒஹிநா இளைஞர் ராஜோ என்ன முசிபத் நடந்தாலும் என்ன சோதனை வந்தாலும் உடனே உடனடியாக என்னோட வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை இந்நாள் இல்லாஹி ஒஹ்னா இளைஞராஜோ இந்த இந்நாள் இல்லா ஐநா இளையராஜ் இந்த துவுக்கு அல்லாவுக்கு ஆலா அஞ்சு விதமான கிப்ட கொடுக்கிறார் சுபகான ஒரு நிமிஷமும் போவாது அரை நிமிஷம் போவாது இந்நாள் இல்லாயுவோ இன்னா இளையராஜு இந்த துகாவுடைய கருத்து என்ன சொன்னால் என்ன முசீபத் என்ன சோதனை வந்தாலும் அல்லாவுடைய பொருத்தாளம் தான் நிகழ்த்து வருது நாங்கள் அதை பொருந்திக்கொண்டோம் நாங்கள் அல்லாவின் பக்கம் தான் மீற போறோம் அவன் பாவங்கள் எல்லாத்தையும் அல்லா மன்னிக்கிறார் அவனை பொருதி கொள்கிறார் என்ன செய்யறார் ரெண்டாவது கிப்த் பாருங்க சர்வசாதாரண கல்வி இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றோம் இவர்கள் நீர் ஒளி ஒரு கலிவாக்கு மாமீன் யாருக்கு ஒரு முசீபத் ஏற்பட்டு சோதனை ஏற்பட்டு இந்நாளில் பாதிக்கட்டுவித ல்ல்ல என்ன தெ சோதனையின்டிக்கும் எ இந்த சின்ன துவா இன்னா நிண்டாகி இன்னா இளைஞர் அல்லா மகாஜர் நிச்சயமாக நாங்க எல்லாரும் ஊதி வரணும் எந்த சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் இந்த துவா ஓதி வரணும் மேலாண் சோதனைகளே மூன்றாவதான மெச்சே அல்லா ராணுவத்தால இப்படியான கட்டங்களை நாங்கள் எதை பின்பற்றணும் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றாள் இவங்க எல்லாமே தன்னுடைய அமல்களை சீராக்கி கொள்கிறோம் மேலாண் சோதனைகளே இந்த அடிப்படையில எல்லாம் எங்களுக்கு தந்திருக்க கூடியதான் சொன்னார்கள் திருமீதல வரக்கூடிய புரியான ரமதான பலன் தான் யார் ரமதானுடைய மாதத்தை அடகு அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படலையோ தன்னுடைய ரஹமத்த வீட்டில் அல்ல இதை தூரமாக்கணும் சொன்னாங்க பின்னால மட்டும் தான் வர ஆரம்பிச்சுன்னா அவருடைய இந்த நோன்பையும் அல்லா ஏற்றி கொள்ளல என்று சொல்றாங்க அதனால அல்லாஹ் பயந்து கொண்டு இந்த அடிப்படையில எங்களுடைய தீர்ப்பு இருக்க தொழுகையிலிருந்து நாங்க ஆரம்பிப்போம் சுபவுடைய தொழுக இன்னைக்கு எவ்வளவு பெரிய சோதனைகள் இருந்தாலும் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பல வருஷங்களாக இலங்கை நாட்டுல வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு பல சோதனைகள் வருது எல்லாம் தலைமுறை நிலைமைகளுக்கு ஆகுவார் மேலாண் சோழர்களே இந்த எவ்வளவு சோதனை வந்தாலும் சில கூட்டங்கள் இன்னைக்கு சிலரை பார்த்தீங்க மேலாண் சோழர்களே நைட் அடிச்சு போட்டு நல்ல சாப்பிட்டுட்டு சாருக்கு சுபவும் இல்லாம தூங்குறாங்க கால ஒில பார்க்கூடிய நேரத்துல ஒரு மனிதர் சுபோ சொல்லாம காலையை பொழுது அடையும் நிலைமையில அடைகிறாரு முதலாவதாக அவர் காபிரான நிலைமையில அடைகிறார் சுபோ தொழகர் காலை காலை பொழுது இரண்டாவது அவருடைய காதல செய்தார் திண்ணீர் கழிச்ச நிலையில அதாவது காலை பொழுது மூணாவதாக அவருடைய உள்ள தல்லாவுத்தால மோசமான உள்ளமாக மாற்றுறார் அவர் முனாசு கூடிய எழுதப்பட்ட நிலைமையில காலை குழந்தாடுகிறார் இதனால் அல்லாவை பயந்து கொள்ளணும் இருந்து நாங்கள் ஆரம்பிப்போம் போனாங்க அந்த சமயத்துல மல்லாத்த படுக்க போட்டுறாரு மலைக்கு போய் அந்த கல் எடுத்து வாரத்துக்குள்ள தலை அல்லாவது பானத்தால சரி செய்யறாரு மறுபடியும் போற்றாரு நம்பி அவங்க கேட்டாங்க இது எதனால வேதனை செய்யப்பட்டாரு இந்த நேரத்துல அலி சொன்னாங்க இவரு சுகாம தூங்கினரு அதனால் அல்லாவது வேதனை செய்யறா அதனால தொழுகையை கொண்டு நாங்கள் என்ன செய்வோம் எங்களுடைய வாழ்க்கைகளை தீர்ப்பு தீர்த்திருத்துவோம் அதே போல மேலாம் சொல்றது இரண்டாவது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய கிப்ட் இலங்கையில வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய கிப்ட் என்ன தெரியுமா இரண்டு விதமாக குஹாக்கள் கபூலாக்கப்படும் முதலாவது நாங்கள் நோன்பு கூடி செய்கிறோம் சொன்னார்கள் ஒரு நோம்பாரின் நோன்பு வரைக்கும் அல்ல அவருடைய துகாவை இரண்டாவது நாங்கள் அந்நாள் செய்யப்பட்டிருக்கிறோம் நாங்க அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறோம் அஹமதுல வரக்கூடிய ஒரு மனிதர் அநியாயம் செய்யப்பட்டு இறைவன் தை ஏறார் அநியாயம் செய்யப்பட்டவர் அது இருந்தாலும் முஸ்லிமாக இருந்தாலும் கையேந்திர என்று சொன்னால் நபிய மசூப் நாங்க வானத் அந்த ஒரு நெருப்பு தனல் மாதிரி மாறும் அட்டினார் ஒரு நெருப்பு தன்னல் மாறி மாறி வானத்தை நோக்கி போகும் அது வரக்கூடிய வேகத்தை பார்த்து அனைத்து கதவுகளும் தெரியுமா என்னுடைய மேல சத்தியமாக என் கண்ணியத்தின் மீது சத்தியமாக இந்த யார் அநியாயம் செய்யப்பட்டாலும் அவனுக்கு நான் உதவி செய்வேன் அல்லா சுல்தான் அதனால நாங்க துவா கேட்கணும் அவர்கள் அவங்களுடைய உடம்புடைய இறைச்சி துண்டுகள் அப்படி கல்விகளை பதிச்சு கொண்டு போகும் இந்த அளவு அநியாயம் செய்யப்பட்டாங்க இதனால நபி அவங்க இந்த குப்பார்களுக்கு ரெண்டு விதமான எடுத்துக்கிறாங்க முதலாவது அல்லா முன்னார் இது முதலாவது இரண்டாவதாக நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் சில குப்பார்களுக்கு எந்தளவுக்கு மாறுறாங்க கொண்டு போகப்படுது அங்க கொண்டு போகப்பட்டதன் பின்னால அழகான தங்கத்தால செய்யப்பட்ட ஒரு மாளிகை அதை பார்த்து ரபுல்லாவுடைய உள்ள சொல்லிட்டு கொஞ்சம் உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்று சொல்லி மிலா போகக்கூடிய நேரத்துல அங்க ஒரு பெண் உதவு செஞ்சு கொண்டிருக்கிறார் இந்த பெண்ண பாத்து இந்த சத்துரை இந்த மாளிகை யாருக்காக அல்லா தால கட்டி வச்சுக்கிறார் என்று சொன்ன நேரத்துல அந்த பெண் சொல்றார் இது உமர் ரபுல்லா வந்தவர்களுக்காக கட்டி வச்சிருக்கிறார் மேலாண் போனே அதுதான் சொல்லி சொன்னாங்க நான் அப்படியே காலை எடுத்துட்டு பின்னுக்கு வந்துட்டு உமர் ரபியுல்லா அவர்கள்ட்ட இந்த சம்பவத்தை சொல்லிட்டு சொன்னாங்க உள்ளுக்கு போறது காத்தியாயிருச்சு ஆனா நீங்க ரோசம் உள்ள மனிதர் இருந்ததுனால நான் உள்ளுக்கு போகலன்னு சொன்னாங்க உமர் ரபுல்ல அவனுடைய கண்கள் வடிஞ்சிட்டு யாரும் எனக்கு தந்தார் உளையோட நான் கோவிச்சுக் கொள்வேனா என்பதான் உமர் ரபியுள்ளாவும் கேட்கிறாங்க அதனால இரண்டு விதமான துவாக்கள் எங்களுக்கு தரப்பத்தையே அதிகமாக நாங்கள் துவாகிறது அதே போல ஒன்றுதான் அதிகமாக நாங்க சதக்கா செய்யக்கூடியவர்களாக ஆகணும் ரபிசல்லாவும் இரண்டு விதமான கிப்டை அவருக்கு கெட்ட மரணம் வராது அடுத்ததாக சொன்னாங்க இப்படியான கிப்டுகளை நிச்சயமாக ஒவ்வொரு சொதக்காக கொடுக்கும் நாங்கள் துவா கேட்கும் நாங்கள் என்ன செய்யணும் நிச்சயமாக நாங்கள் துவா கேட்கணும் இந்த சதக்காவின் மூலமாக இந்த ரெண்டு கிப்டும் எங்களுக்கு தான் அதே போல இந்த காலம் அதிகமாக உலகத்தில் சோமாலியால ஒரு சேர்ந்து நாட்டை சேர்ந்தவரு சோமாலியா மக்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக பங்கு பிடிச்சிட்டு அந்த பள்ளி வாழ்க்கை போய் சிக் கிளாஸ் நடத்துறாரு அந்த நடத்தக்கூடிய நேரத்துல இனிமையான பள்ளி ஒரு பெண் கேட்கிறார் எனக்கு ஒரே ஒரு பத்துவா கேட்கணும் என்று சொல்லி அந்த பெண் கேட்கக்கூடிய பத்துவா என்ன தெரியுமா சேர் அவர்களே நோன்பு பிடிக்கக்கூடிய நேரத்திலையும் சின்னத் கொண்டும் இல்ல நோம்பு திறக்கக்கூடிய நேரத்திலையும் இப்ப அல்லாவுடைய அல்லாஹுக்கு அதிகமா நன்றி செலுத்தி எங்களுடைய வாழ்க்கையில் சேர்த்துக் கொள்ள அல்லா தாலா நம் அனைவருக்கு சொல்லி புரியவானா நம்முடைய பாவங்களை பெற்றார் உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா முழு உலக பாவங்களை மன்னிப்பாயா நம் நாட்டு நிலைமைகளை சீராக்கிமானே உயிருக்கும் மேலாக மதிக்கக்கூடிய என்னுடைய பொறுப்பானே இவர்களுக்கு அநியாயமாக இரண்டு உயிர்கள் பரி பறிக்கோகிறது ரஹ்மானே அவர்களுக்கு நீ கருணை செய்வாயாக அவருடைய குடும்பத்தை பாதுகாத்துவையா அல்ல எங்கெங்கெல்லாம் முஸ்லீம்கள் அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு விமோசனத்தை கொடுப்பாயாக இந்த நோன்பை பிரித்துக்கொண்டு கையெழுத்து கேட்கிறோம் நானே எங்களுடைய நிலைமைகளை சீராக்கிறியா அல்லா நாங்கள் கேட்ட அனைத்து வாக்குகளையும் அங்கீகரித்தார்கள் குறிவாயாக வாக்கு சமான நிலைகளா